வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்களால் மேலும் ஆற்காடு மக்கன் குலோப் ஜாமூன் மிக்ஸ் கிராம் மைதா ரெண்டு ஸ்பூன் குக்கிங் சோடா கால் ஸ்பூன் உப்பு ஒரு பிஞ்ச் சுகர்லெஸ் கோவா பிப்டி கிராம்ஸ் நெய் 1 ஸ்பூன் சர்க்கரை ஒரு கப் இலக்காய் தூள் கால் ஸ்பூன் முந்திரி தேவையான அளவு பாதாம் தேவையான அளவு பிஸ்தா தேவையான அளவு ட்ரை கிரீப்ஸ் தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு செய்முறை முதல்ல நம்ம ஒரு பவுலில் இந்த குலோப் ஜாமுன் மிக்ஸ் அந்த பவுடருக்குல்ல அதை எடுத்து போட்டுடுவோம் அது போட்டுவிட்டு அது கூட மைதா எடுத்து கலந்துப்போம் குக்கிங் சோடா போட்டு அதையும் நல்லா விரலாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் ஏன்னா ஒரே இடத்துல நின்று உப்பு ஒரு பிஞ்சை ஸ்வீட் பண்ணுறதுனால உப்பு உரிமைச்சு கொடுத்தா நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதனால் உப்பையும் நல்ல விரலாவில் மிக்ஸ் பண்ணுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சுகர்லெஸ் கோவாக அதில் கலந்துருவோம் நல்லா கலந்து விடுவோம் கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதில் இப்போ செய்வோம் நெய் ஒரு ஸ்பூன் சொல்லிக்கல் அதை எடுத்து அதையும் இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிப்போம் விரலாவில் மிக்ஸ் பண்ணணும் இப்போது சப்பாத்தி மாவை மாதிரி அழுத்தியெல்லாம் பிசையக்கூடாது இது வந்து லேசாக சாஃப்டாக பிசையணும் அதனால் பண்ணி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணி ஒரு பதினஞ்சு நிமிஷம் அது ஊற வச்சிடலாம் கொஞ்ச நேரம் ஊறட்டும் அது ஊறுறதுக்குள்ளே நம்ம வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் சர்க்கரை போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி முங்குற அளவுக்கு ஊற்றி ஸ்டவ் பற்ற வச்சுட்டு அதை கொதிக்க விடுவோம் சர்க்கரை கொதிக்கட்டும் நல்ல பாகு காசணும் சிங்கிள் ஸ்ட்ரிங் பாதம் கிடையாது நல்லா திக்காகணும் நல்ல பாகு பாதம் வரணும் கெட்டி பாதம் வரணும் அதனால் நல்லா கொதிக்க விடுவோம் நம்ம இந்த முந்திரி பாதாம் பிஸ்தா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருவோம் கட் பண்ணி வச்சுட்டு இந்த பாகு காசிடுவோம் பாகு காசி நல்லா திக்காக கொஞ்சம் நல்லா தொட்டாக பிசு ஒட்டுற மாதிரி பதம் வரும் அந்த பதம் வரும்போது இலக்கத்துல அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பக்கத்தில் இன்னொரு ஸ்டவ்ல பற்ற வச்சிட்டு வானல் வச்சிருவோம் வானல் காய்ஞ்சதும் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கொதிக்க விடுவோம் எண்ணெய் காயிட்டோம் அதுக்குள்ளே இந்த மாவு ரெடி பண்ணிருக்கோல்லே அது ஊரி ஊரிண்டை எடுத்து ஒரு உருண்டை எடுத்துக்கலாம் எடுத்து அது சொப்பு மாதிரி பண்ணிடுவோம் சொப்பு மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு உள்ளே இந்த பாதாம் ரெண்டு பிஸ்தா ரெண்டு முந்திரி ரெண்டு திராட்சை ரெண்டு வச்சு உண்ண வச்சிட்டு மறுபடியும் அதை க்ளோஸ் பண்ணிவிடுவோம் க்ளோஸ் பண்ணி நல்லா உருட்டிட்டு அது மாதிரி மறுபடியும் தட்டி அதை நிறைய அந்த மாவு எவ்வளோ மாவு இருக்கோ அதுக்கு மாதிரி பண்ணி வச்சுட்டு அதை வந்து இந்த ஃப்ளேம் வந்து ஸ்லோ பண்ணிக்கலாம் எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்த்து ஃப்ளேம் ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த இதில் போட்டு வானலில் போட்டுட்டு எண்ணெயில் போட்டு நல்லா போட்டு மினிமம் ஒரு அரை மணி நேரமாவது இந்த சுகர் சிரப்ல அது ஊறணும் ஊறினா நல்லா டேஸ்டியா இருக்கும் சாஃப்டாவும் இருக்கும் சிப்பாபான டேஸ்டி அண்ட் ஹெல்தி ஆற்காடு மக்கன் பேடா தயார் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளே மீண்டும் சந்திப்போம்